வணக்கம் நெயர்கிலி நட்டினியின் சரித்திர தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு கால்சா என்ற சீக்கிய அறப்படை இயக்கத்துக்கு குரு கோவிந்த் சிங் அவர்கள் அடிக்கல் நாட்டிய நிகழ்வு இடம்பெற்றது இந்த நாளில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு நோவா வெப்டர் என்பவர் தனது டிக்சனரி அகராதிக்கான முதலாவது பதிவுக்கான காப்புரிமையை பெற்றுக் கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹங்கேரி ஆஸ்திரியாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஜான் வில்க்ஸ் என்பவரால் சுடப்பட்டார் அடுத்த நாள் அவர் உயிரிழந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு தாமஸ் அல்வா எடிசன் ஒளி படங்களை பாவித்து அசையும் படக்காட்சியைக் காட்டும் கினோப் கே ஐ சிஓ பி கினட்கோப் என்ற ஒளிப்பட கருவியை காட்சிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பிரிட்டனின் பயணிகளுக்கு அப்பலான டைட்டானிக் வட அட்லாண்டிக் கடலில் பனிப்பாறை ஒன்றுடன் மோதியது அடுத்த நாள் இது ஆயிரத்தி பேருடன் கடலில் மூழ்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பம்பாய் துறைமுகத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வங்காளதேசத்தில் ஒரு கிலோ கிராம் எடையுள்ள பனிக்கட்டி மழை பொழிந்ததில் தொண்ணூத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூகோஸ்லோவியாவில் நேட்டோ படைகள் அல்பேனிய அகதிகளை ஏற்றிச் சென்ற ஊர்தி ஒன்றின் மேல் தவறுதலாக குண்டுவீச்சு நடத்தியதில் எழுபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தாய்லாந்து நாட்டில் நீர்வீழ்ச்சி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோள் நூற்றி நாட்கள் பூமியை சுற்றிய சுற்றுவட்டத்திலிருந்து வீழ்ந்தது இந்த செயற்கைக்கோளில்தான் முதல் ஒரு மனித நல்லாத உயிரினம் லைகா என்கின்ற நாய் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அம்பேத்கர் இந்திய சட்ட நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சம்சத் இந்திய பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலி அக்பர் கான் இந்துஸ்தானி இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி ஏ பெரிய நாயகி திரைப்பட பின்னணி பாடகி மற்றும் கர்நாடக இசை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எரிக் வேன் டேனிகன் சுவிட்சர்லாந்து எழுத்தாளர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் 1759 எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹாண்டல் ஜெர்மன் ஆங்கிலேய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வைமன் கு கதிர்வேல் பிள்ளை ஈழத்து நீதிபதி அகராதி தொகுத்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரமண மகரிஷி தமிழகத்தைச் சேர்ந்த ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா இந்திய பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகுல சாங்கிருத்யாயன் இந்திய மதகுரு வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிமோன் டி ஓவார் பிரெஞ்ச் மெய்யலாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பி பி ஸ்ரீனிவாஸ் இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் இந்நாளின் சிறப்புகள் உலக சித்தர்கள் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே